மரணத்தை ஞாபகப்படுத்துவதிலே முதல் வழி என்னவென்றால் பொது கபிரிஸ்தான்களுக்கு அங்க கபர்களை அடக்கம் செய்யறதையும் அங்க அடங்கப்பட்ட கபர்களையும் புதிய கபர்களையும் பழைய கபர்களையும் நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கும் நாளைக்கு இதே நிலைதானே அஸ்லாம் மக்களே அல்லா உங்க சாந்தியாக போய் ஒரு மூவின் ஓதனா இருந்தா துவா செஞ்சு அந்த பார்த்தாங்க ாங்களுக்கு உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் பெருமானா சல்லல்லாக்கலாம் முதன்முதலாக போறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க அந்த கபரு கிட்ட போய் நின்று ரசூல்லா அழகம் கண்ணீர் வடிக்க அழுதார்கள் சுத்தி என்ற சகாபாக்களும் அழுதார்கள் சுத்தபாக்களும் அழுதார்கள் ஆனா அந்த அம்மா மூமினா மரணிக்கலங்கிறதுனால அல்லா அபுல்லா அளவின் பாக மன்னிப்பு கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கல பாவம்ன்னித்து யாருக்கு மட்டும்தான் யாருக்கு மட்டும்தான் பூமிகளுக்கு மட்டும்தான் அண்டமா பூமியா இல்லை அதனால பாவம் செஞ்சுக்கு ஞாபகப்படுத்தும் போங்களுக்கு போறது மட்டுமல்ல சகோதரர் ஒரு மையத்துக்கிட்டு போறோம் லைசல் கபர கல்முனா நீங்கள் எதையுமே காதுகாடு செய்திகளாக கேட்பதை விட நேரில் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கம் ஏற்படும் மனசுல ஒரு மௌத்தை பற்றிய மரணத்தை பற்றிய உட்காந்துகிட்டு ஊருக்கு அப்புறம் அந்த டாக்டர் அவருக்கு முன்னாடியே ஒரு மையீட்டுக்கு போறோம் ஜனாசா வீட்டுக்கு போறோமா நேர ஜனாசாவை பார்க்கணும் ஜனாசா குளிப்பாற்ற வரைக்கும் அங்க இருக்கணும் சகோதர தேவைப்பட்டால் குளிப்பாட்டும் பொழுது ஆண் இருந்தால் ஆண்கள் குளிப்பாட்டும் பொழுது பக்கத்தில் நின்று அந்த ஜனாசா குளிப்பாட்டுவதை பார்க்க வேண்டும் பெண் பெண்கள் பெண்கள் பக்கத்திலிருந்து அந்த ஜனாசா குளிப்பாட்டு பார்க்கணும் அல்லது நாமும் சேர்ந்து குளிப்பாட்டணும் குளிப்பாட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் வரைக்கும் எப்படி இருந்தவர் மாப்பிள்ள மாதிரி பாத்ரூம் போனாருன்னா அரை மணி நேரம் ஸ்டவரை திறந்து விட்டுட்டு அப்படியே ஹாட் வாட்டர்ல பாத்து டப்புல படுத்துட்டு அப்படியே ஜாலியா குளிச்சுட்டு வந்தவரு இன்னைக்கு ஜனாசா கிடக்கிறாரு இன்னைக்கு நாம கையால் குளிப்பாட்டிட்டு நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தானே என்ற எண்ணம் ஏற்படும் ஜனாத குளிப்பாட்டத்தை பார்க்கும் பொழுது நேற்று எப்படி இருந்தவரு சில மாப்பிள மாதிரி குளிச்சுட்டு இருந்தவரு இன்னைக்கு பாருங்க நாலு பேர் சென்ற அவர் குளிப்பாட்ட வேண்டி இருக்குது நாலு பேர் சேர்ந்து அவருக்கு வந்து பழுத்துல விட வேண்டியிருக்கு சோப்பு போட வேண்டியிருக்குற மாதிரி தானே நமக்கு நான் நாலு பேர் வந்து குளிப்பாட்டுவாங்க என்ற எண்ணம் எப்போது ஏற்படும் அந்த ஜனாதவை பார்க்கணும் ஜனாதவை குளிப்பாட்டும் பொழுதும் கஃபன் போடும் பொழுதும் நாம பக்கத்திலிருந்து கஃபன் போடணும் நாம நின்று அந்த குளிப்பாட்டணும் நேற்று வரைக்கும் நல்ல மாப்பிள்ள மாதிரி கோடு சூட்டு போட்டு போனவரு அப்படியே அலமாரி திறந்தா எந்த டிரெஸ் போடலாம்னு பார்த்து அவரா செலக்ட் பண்ணி சேர்ந்து போட்டு போனாரு ஆனா இன்னைக்கு அந்த கஃன் துணி அந்த வெள்ள துணி அதை கூட அவரா போட்டுக்க முடியாது நாம போட்டு விட வேண்டி நாம தான் அவருக்கு எல்லாத்துறையும் போட்டு விட வேண்டியது இந்த நிலைக்கு நீ ஆராய்ந்தாரு நாளைக்கு நமக்கும் இதே நிலைதான் என்ற எண்ணம் ஏற்படும் போங்க அங்கே ஜனாசா குளிப்பாட்டும் பொழுதும் கபன் போடும் பொழுதும் அது பக்கத்திலிருந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் அந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டக்கூடிய வேலைகளிலும் கஃன் போடக்கூடிய வேலைகளிலும் ஈடுபடுங்கள் அதே நேரத்தில் அல்லது எல்லாரும் ஈடுபட முடியாது இல்லையா அதுக்குன்னு விவரம் ஈடுபட முடியும் எல்லாரும் ஈடுபட முடியா தூக்கிட்டு போறது பங்கெடுங்க ஜனாதா தூக்கிட்டு போறது பங்கெடுங்க கபிரஸ்தானுக்கு போங்க அங்க கபிரஸ்தானுக்கு போன உடனே ஜனாதா வச்சுட்டு நீங்க பாட்டு மருத்துவர்கள் உலகீங்க மழை பெய்யுதா விவசாயம் எப்படி இருக்குது உங்க அத்தா எப்ப பணம் கொடுத்தாரு இந்த ஊர் பேசிட்டு இருக்காதிங்க அங்கு போயாவது குறைந்த பட்ச மரணத்தை ஞாபகப்படுத்துங்க கபரி அடக்கம் பண்ணும் பொழுது அடக்க பக்கத்துல நிலுங்க முடிஞ்சா நீங்க கபருக்குள்ள இறங்குங்க இறங்கி அந்த கபு ஜனாசா வாங்கி வையுங்க இப்படிப்பட்ட ஜனாசாக்கோட வேலைகளில் ஈடுபடும் பொழுதுதான் நமக்கும் அந்த மரணத்து நிலைமை தானே இப்படிதானே வரப்போறோம் அதிகம் அதிகமாக சகோதரர்கள் உட்கார்ந்து ஊர்கள பேசிட்டுருப்பாரு நிலை மாறி கபிரஸ்தானுக்கு போனாலாவது குறைஞ்சபட்ச மரணத்தை யோசிக்க கூடியதாகவும் நம்ம நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு அந்த அடக்கு சேர்ந்துட்டாங்க நமக்கு நாளைக்கு இதே நிலைமை தானே இந்த மரணத்துடைய ஞாபகத்தை நாம் பிராக்டிக்கலா உணரணும் சொன்னா கபிரஸ்தான்களுக்கு போனோம் ஜனாசாவை குளிப்பாட்டுறதுலையும் ஜனாசா கப்பன் போடுறதுலையும் அதை தூக்கிட்டு போறதுலையும் நமக்கு